தன் கல்வியை எதற்கு பயன்படுத்தினான் என்றும் தன் சொத்தை எப்படி சம்பாதித்து எதில் செலவழித்தான் என்றும் தன் உடலை எதில் பயன்படுத்தினான் என்றும் அவனிடம் கேள்வி கேட்கப்படும் வரை அந்த அடியானின் இரு கால்களும் மறுமையில் அவன் நிற்கும் இடத்தை விட்டும் சிறிதளவும் நகராது என்று நபிசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு நான்கு ஒன்று ஏழு இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்